அலமீன் والصلاه والسلام على سيد المرسلين وعلى الاله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بدءا بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكم منكم امه تدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاءون خير الخطائين التوابون هكذا قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين و قد نعيتم الله جل شانه تعالى بك ورتابه சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூடு உள்ளாகி செல்லல்லாவ லேகுவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவஎங்கள் தவக தாவ எங்கள் சுபதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகள் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை தான் அல்லாஹுவின் நிலடியார்களே அல்லாஹர் ரபுல்லானமின் இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற ரஹமத்துக்களை நிறைவாக நமக்கு தந்துடுவானாக அல்லாஹு ரபுல்லானமீன் இந்த சமூகத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முழுமையாக அல்லாஹன் நிறைவேற்றி தந்துடுவானாக நம்முடைய அழகான ஆஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாத நிறைவேற்றுவானாக லைலத்துல கதரை நமக்கு கிடைக்க செய்வானாக என்று துவாட்ச் செய்தவனாக இன்றைய இளைஞர்களும் சங்கை மிகு சான்றோரும் என்ற தலைப்பில ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் சங்கை மிகு சான்றோர்கள் என்றால் ஏற்கனவே முன்னோர்கள் சங்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்ந்த முன்னோர்களின் வழிகாட்டுகளில் நாம் நடக்கிறோமா இன்றைய இளைஞர்களுக்கு அது வழிகாட்டலாக இருக்கிறதா என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்த சில நல்ல பழக்கங்கள் இன்றைக்கு இருக்கிற இளவல்களுக்கு அது ஒரு மாதிரியாக தெரிகிறது ஏனளமாக தெரிகிறது அப்படி ஒரு பத்து தன்மைகளை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நிறைய இருக்கிறது நான் ஒரு பத்து தன்மைகளை மட்டும் நம்முடைய சங்கை மிகு சான்றோர்களிடத்தில் இருந்த நல்ல குணங்களில் மிக முக்கியமானது அல் கனா போதும் என்ற மனம் இருந்தது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள் போதும் என்ற மனதோடு வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க நிம்மதி இருந்தது சாதரளி அல்லா உத்தேடன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார்கள் மகனே நிறைய தேடலாம் போதும் என்ற மனதோடு தேடு அல்லா எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அங்க போதும் என்ற மனம் இல்லாமல் நீ தேடின உன் வயிறு எப்பொழுதும் நிறையாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றே இருந்தால் அவன் பக்கீராகவே இருப்பான் நீங்க அவன் பணக்காரன் முடியாது என்று சாதிரடியல் லாகுத் தேழ்கன் அவர்கள் சொல்லிய வரலாறுகளை பார்ப்போம் அல்ல எனக்கு கொடுத்தது போதும் உருறிய கைரி என்று அறிவடியல் லாகுத் தேழ்கன் அவர்கள் ரப்பை எனக்கு கொடுத்தது போதும் இன்னும் நிறைய தேவை இல்லை எனக்கு துன் போதும் என்று சொன்ன அடிக்கடி அல்லாவின் வரலாறுகளை பார்க்கிறோம் போதும் என்ற மனதோடு வாழ்ந்தார்கள் நாட்டின் மன்னன் ஔரங்கசீப் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க போதும் என்ற மனம் எல்லாம் போயாச்சு கணவன் மனைவி மட்டும் நாட்டின் இளவரசர் நாட்டின் ராஜா ஔரங்கசீப் ஆனால் அவருக்கு சமைத்து கொடுக்க சமையல்காரர்கள் கிடைப்பதில்லை காரணம் அவர் ரொம்ப சிக்கனமானார் கால் கிலோ மாவிலே கணவன் மனைவி ஒரு நாலு ரொட்டி சுட்டு அதை சாப்பிட்டு கொண்டு அதை போல ஒரு இவர்கள் சாப்பிடுவதை போலேயே சமையல்காரனுக்கு ஒரு ரெண்டு ரொட்டி தான் அதனால சமைக்க ஒரு ஆண்டு வரல மன்னன் வீட்டிலே சமைப்பதற்கு போட்டி இருக்கும் ஆனால் இங்கு ஔரங்கஜீப் போனால் ஒன்றும் கிடைக்காது அதனால வானா ஆனால் ஒருவர் நியத்து செய்தார் நான் சமைத்தால் அரசன் வீட்டில் தான் சமைப்பேன் பரவாயில்ல என்ன பரவாயில்ல என்று நியத்து செய்து வந்தார் நான்கை ஆண்டு காலம் சமைத்துக் கொடுக்கிறார் இதே அவுரங்கசீப் ரெண்டு ரொட்டி பொண்டாட்டிக்கு ரெண்டு ரொட்டி இப்படியே அரசர் ரெண்டு ராணி ரெண்டு இப்படியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவரும் சமைத்துக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் சந்தோஷமாக ஆனால் மனைவி ஏற்பட இப்படியே வாழ்ந்தா நம்ம புள்ளை குட்டியெல்லாம் என்ன ஆகுறது சப்பளமும் கூடுறது இல்லை எதுவும் இல்லை இப்படியே அவர் நாட்டின் ராஜா எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் அப்படி இருக்க முடியுமா என்று மனைவி அந்த சமையல்காரருக்கு சொல்லி கொடுக்க நான் நியத்து செய்து வந்திருக்கிறேன் என்ன செய்ய மனைவி ஐடியா கொடுத்தாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு போடாத அரசுக்கு கொடுக்குற கூட உப்பு போடாத ஆட்டோமேட்டிக்கா அவர் விளக்கிட்டு வரவுன்னு விளைய எடுத்துற போய் நல்லபடியா போய் சேர்ந்து வாள் சம்பாதிக்கலாம் நீயாக விளக்க மாட்டாய் அவர் விளக்கினால் பிரச்சனை இல்லை தானே சாப்பாட்டிலே உப்பை போடாத சரின்னு சொல்லிட்டு பொண்டாடி பச்சை கேட்டு ஒரு வார கால உப்பு அரசுடைய உணவிலே உப்பில்லை அவுரங்கசீப் அவர் வாட்டிக்கு சாப்பிடுறாரு அகந்தர் இல்லா சொல்லி போயிடுற மனைவியிடத்திலே போய் சொன்னார் ஒரு வார காலமாக உப்பில்லாமல் சமைத்து கொடுக்கிறேன் சந்தோஷமாக அகந்திரில்லா சொல்லி சென்று கொண்டிருக்கிறார் அப்ப மனைவி சொன்னாங்களா உப்பில்லாம கூட சாப்பிடலாம் உப்ப அதிகமா போட்டா யாரும் ரெண்டு கைபொடி அள்ளி உப்பை போடு இப்பொழுது அதை போலவே மன்னருக்கு கடும் உப்பை போட்டு சமையத்து செல்கிறது ஒரு வாய் வைக்கிறார் அவுரங்கசீப் புரிந்து கடுமையான உப்பு கடுமையான உப்பு அப்படி பார்த்தார் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஔரங்கசீப் சொன்னார் நாளையிலிருந்து எனக்கு நாலு ரொட்டி கொடு என்ற ரெண்டு பத்தாவது எத்தனை கொடு நாளாக கொடு என்ற மறுநாள் அரசருக்கு நாலு ராணிக்கு நாலு ரொட்டி செல்கிறது அரசர் சொன்னார் எனக்கு இரண்டு மனைவிக்கு இரண்டை ஒதுக்கி வைத்து விட்டு வாக்கி இருக்கிற நாளையும் துண்டு துண்டாக ஆக்கி என்னுடைய அமைச்சர்கள் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள் மன்னர் கொடுத்தார் என்று கொடுத்துவிடு அந்த ஏழு பேருக்கும் கொஞ்சத்தை மன்னர் சாப்பிட்ட மிச்சம் கொடுத்தார் என்று கொடுத்துவிடு அந்த சமையல்காரன் சென்றார் அந்த ஏழு பேரிடத்திலும் அந்த ரொட்டியை பிரித்து மன்னர் கொடுத்தார் என்று மன்னர் தன் உணவில் கொடுத்தாரா என்று ஒவ்வொருவரும் வாங்கிக் கொண்டு ஒரு லட்சம் திருகம் அசிரபின் சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு லட்சம் அசிரபி கொடுத்தார்கள் ஏழு பேரும் ஏழு லட்சம் அசிரமி கொடுக்கிறார்கள் அரசரிடத்திலே வருங்களா எதாவது சரியாகிவிடும் இனி நாளையிலிருந்து சரியாக உப்பை போட்டி இதற்காகத்தானே இவ்வளவும் நடந்தது இந்த காசுக்காகத்தானே இவ்வளவும் நடந்தது நாட்டின் மன்னனாக இருந்து கொண்டு போதும் என்ற மனதோடு வாழ்ந்தது ஆனால் இருக்கிற இளவல்களிடத்தில் உள்ள உணவுகளை பயன்படுத்துகிறோமா அதில் எண்ணி பார்க்கிறோம் வகை வகையான உணவுகள் முன்னர் ஒரு நேர உணவுக்கு வழியில்லாமல் வாழ்ந்த காலம் மாறிப்போய் இன்றைக்கு உணவுகள் அத்தனை மீன் வரையமாக ஆக்கப்படுகிற சூழல் திருமணங்கள் இஸ்லாமிய திருமணங்களில் அளவுக்கு உணவு வாங்கலாம் கரியும் வாங்கலாம் எதையும் வாங்கலாம் அது அப்படியே வைத்து மூடுகிற அழகம் நம் சமூகத்தில் இருக்கிறது கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாய்கள் கூட வெஜிடேரியன் விரும்புகிறது கரியோடு சேர்த்து சோத்த போட்டால் முகத்தை திருப்பி போகுது நாளும் பிரியாணியை சாப்பிடுறது என கொலஸ்ட்ரால் என்று எண்ணிக்கொண்டு அவைகள் கூட முகத்தை திருப்புகிற சூழல் அவ்வளவு மீன் விலையம் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு திருமணத்தில் செய்யப்படுகிற மீன் விலையத்தில் பல திருமணங்கள் ஏழைகளின் திருமணங்களை நடத்திவிடலாம் ஆனால் இன்றைக்கு அது குறித்த அக்கறை இன்றைய இளவல்களிடத்தில் வரவில்லை ஆடை நாம சின்னதா இருக்கிற காலத்துல எல்லாம் ஆனா கிழித்து போடுகிற இந்த காலம் நல்லதை கிழிஞ்சிருக்கு எலுகரிச்ச மாதிரியே இருக்கு அது இன்றைக்கு ஒன்று இரண்டு ஆடைகள் மட்டும்தான் வீட்டை அலங்கரிக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல எல்லா வீடுகளிலேயும் இருபது இருநூறு சேனைகள் இருநூத்தி ஐம்பது சேலைகள் பட்டு சேலைகள் மட்டும் ஏறத்தால ஒவ்வொரு வீட்டிலும் இருபத்தைந்து முப்பது பட்டு சேலைகள் நான் குறைத்து மதிப்பிடுகிறேன் மீன் விரயம் இஸ்ரா இதை மார்க்கம் வெறுக்கிறது பெருமை நான் செல்லாக அறிவு செல்லப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கூட மீன் விரயம் செய்ததாக வரலாறு இல்லை தண்ணீரில் நீ வீண்விரயம் செய்யாதே என்றார்கள் நாயனர்கள் ஓடும் தண்ணீர் எப்படி வீண் விரயமாகும் நேரம் விரயமாக என்றார்கள் பெருமானக்குரியவர்களே வாகன வீண் விரயம் இன்றைக்கு ஒருத்தர் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி இருந்தா போதும் இல்லையா அந்த வண்டியில பல வகையான வண்டி ட்யூக்கு என்னென்னவோ பேர் சொல்றாங்க அதுவும் வேகமாக செல்லுகிற வண்டிகளை வாங்கிக்கொண்டு நிறைய பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்திக்கிறது சென்ற வாரத்திற்கு எடுத்துக்கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து விட்டு அப்படி முடிச்சுட்டான் யாருன்னு பார்த்தாக்க நம்மது பில்லாக்குரியவர்களை வண்டியில் வீண் ஒரு சின்ன வண்டி இருந்தால் நம்ம தேவை என்ன ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாஸ் ஆவதற்கு வண்டி தேவை எவ்வளவுதான் ஆனால் அதிலே இந்த சமூகம் அடிக்கிற வீண் விரகம் ஏராளம் நம்முடைய சான்றோர்கள் வீண் விரயத்தை தவிர்த்தார்கள் அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும் என்றார்கள் அவசியம் இல்லாத பிரிஜ் வந்தது அவசியம் இல்லாத டிவி வந்தது அவசியம் இல்லாத அத்தனையும் அவசியமான சொந்தங்கள் நிம்மதி வெளியே போட்டது ஒன்றுமே இல்லை உறவுகள் சேர்ந்திருந்தார்கள் நிம்மதி இருந்தது சந்தோஷம் இருந்தது எல்லாம் இருந்தது வீட்டுக்குள் எதுகுமே இல்லை ஒரு கூரைக்கு கீழே வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது நிம்மதி இல்லை என்ன காரணம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய சான்றோர்களிடத்தில் நல்லது ஏவுதல் தீமையை தடுத்தல் உபதேசம் செய்கிற பண்பாடு இருந்தது இன்றைக்கு இளைஞர்களுக்கு அது பிடிப்பதே இல்லை வீட்டில் மாமியா ஏதாவது தேச உபதேசம் செஞ்சிருட்டு மருமகளிட்ட அந்த மாமியா உயிரோடு இருக்க முடியாது விஷத்தை கலந்துடறான் ரொம்ப பார்க்கிறாரு சின்ன சின்ன வார்த்தைகளை கூட வீட்டுக்காரரு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இன்றைய சமூகம் படாத பாடுபடுகிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் நல்லதை ஏவுதல் தாமரூட முன்னோர்களிடத்தில் இருந்தது போன கை நடைச்சு வரணும் சொல்லி அனுப்புவார்கள் கடனை கொடுத்துட்டு கேட்காம விட்டுட்டா நம்மளால இப்ப கேட்டாலே கொடுக்கறதில்ல நீ கேட்கலன்னா கொடுப்பான பொத்தமா போட்டு போயிடுவான் மரத்திலே கை விட்டவனும் கேட்டான் கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான் முன்னோர்களின் உபதேசங்கள் மரத்துல ஏறி கையை விட்டா என்ன ஆகும் முடிஞ்சா கடனுக்கு கடன் பட்டவன் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னோட வட்டி வாங்குவான் அவனுக்கு கொடுக்க முடியல எண்ணோட்டருக்கு வட்டு வாங்குவான் இப்படியே வட்டிக்கு வாங்கியவன் வாழ்க்கை நாசமாகும் நம்முடைய முன்னோர்கள் அழகாக படபடியாய் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்களே அந்த உபதேசங்கள் என்னானது நல்லதை ஏவி தீமையை தடுக்கும் பண்பு நம்முடைய சான்றோர்களின் பண்பு யூசா அலி இஸ்லாம் தப்சீர்களே வரும் யூசா அலி இஸ்லாம் யார் காலத்தில் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் கிருந்த நடிகலா பார்க்க போனங்களா இல்லையா முஷாசலாம் அப்ப ஒருவரை அழைத்துக் கொண்டு சென்றார்களே அந்த வாலிபருக்கு பேர் தான் யூஷா யூஷா நபி ஆகிறார் அவரின் உமத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் பேர்கள் கெட்டவர்கள் அறுபதாயிரம் பேர் நல்லவர் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த ஒரு லட்சம் பேர்களையும் அழிக்க சொல்லி ஆர்டர் போடுகிறார் உத்தரவு போடப்படுகிறது அந்த ஒரு லட்சம் பேர்களும் அழிக்கப்படுகிறார்கள் நபி கேட்கிறாங்க அறுபதாயிரம் பேர் நல்லவங்க இருந்தாங்க நாற்பதாயிரும் பயன் இல்லை அழிக்க சொன்னேன் இப்ப நம்ம தீமையை தடுக்க முடிகிறதா எத்தனை தீமைகள் நம் கண் முன்னால் நடக்கிறது கண்ணுக்கு எதிராக டாஸ்மா ஒரு சமூகத்தின் குடியை கெடுக்கிற அபலம் இன்றைய இளவல்களில் அதிகமான இன்றைக்கு போதை பார்த்தாலும் ஆக கடைசி போதைக்காக வேண்டி ஒதுக்கப்படுகிற சூழல் நம்ம இஸ்லாமிய இளைஞர் நம்ம சிறுவர்கள் படிக்கிற பையன் என்ன செஞ்சோம் என்ன என்கிற அபயலம் நல்லதை ஏவி தீமையை தடுக்காததால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகள் எத்தனை நடக்கிறது ஒன்றாக எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் செல்போனில் இருக்கிறான தடுத்து நாம் சொல்வதை கேட்டிருக்கிறான கேட்கிற அமைப்பிலே நாம் நடந்திருக்கிறோமா நம்முடைய வீட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கும் தொழுகை என்பதே என்னவென்று தெரியாமல் இருக்கிறது என்று ஏறி இருக்கிறோமா தொழுகவில்லை என்றால் என்ன கஷ்டம் என்று நாம் சொல்லி இருக்கிறோமா இல்ல எதையுமே செய்யவில்லை அவர்கள் செய்கிற தீமைகளுக்கு உடனிருந்து இருக்கிறோம் வாழ்க்கை வெளிப்பட ஆரம்பித்தால் அந்த ஊரை அழிக்க சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் வட்டி வட்டி இல்லாமல் வணிகமே இல்லை யாரை சேர்த்து எங்களுக்கு கதை அதனால வட்டிக்கு போய் வைக்கிறோம் முர்காக்கள் அத்தனையும் அடகு கடையில் நம்முடைய முர்காக்கள் நம்முடைய முன்னோர்களிடத்தில் வட்டி புகுந்திருக்கிறது எல்லா குடும்பங்களுக்கும் தீமை என்று தடுக்கிற பண்பு வந்ததா எங்கே நம்முடைய சான்றோர்களினுடைய வரலாறுகள் முழுவதையும் நீங்கள் புரட்டுங்கள் தீமையை தடுப்பவர்களாக நன்மையை ஏவுபவர்களாக இருந்தார்கள் அதனால் அந்த சமூகம் எழுச்சி பெற்ற சமூகமாக வளர்ச்சி பெற்ற சமூகமாக வாழ்ந்தது மூன்றாவதாக நம் சமூகத்தில் சான்றோர்களிடத்தில் இருந்த நல்ல தன்மை பயம் இருந்தது அல்லாஹினுடைய பயம் இருந்தது இல்லையா காலத்திலிருந்து தொடருங்க நம்ம அத்தா கால வரைக்கும் அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு இன்னைக்கு அல்ல என்ன என்னன்னு கேட்கிறான் அல்லாம பயமுறுத்துற அமக்கு சான்று அந்த பெண்மணி தவறு அழைக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்தான் வரலாறு பேசுகிறது ஒரு பெண்மணி உள்ள நுழைஞ்சு தன்னிடத்திலே தவறுக்கு அழைக்கிறாள் சிறுநீர் கழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி உடல் முழுவதும் மலத்தை பூசிக்கொண்டு வருகிறார்கள் அதிலிருந்து அவர்கள் அல்லாஹினுடைய பயம் அவர்களை தடுத்தது எல்லா நூற்களிலும் இடம்பெற்ற வரலாறு மூன்று பேர்கள் குகைக்குள்ளே செல்லுவார்கள் பாறை அடைக்கும் எகலாசா நம்ம செஞ்சு அவனை சொல்லணான்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவாரா இல்லையா என் தாய்க்கு உணவு கொடுக்காம நான் குடும்பத்துல யாருக்குமே கொடுத்தது இல்லை ரபே பாறை அகல்கிறது ரபே அமானிதத்தை நிறைவேற்றுபவன் நான் ரப்பே எல்லா அமனிதங்களையும் நிறைவேற்றினேன் ஒரு நாள் ஒருத்தர் கூலி வாங்காம போயிட்டான் அவன் கூலி இல்லை ரெண்டு ஆடு வாங்கி விட்டேன் அவன் திருப்பி வந்து கேட்கும் போது மந்தையாக இருந்தது அப்படியே கொடுத்து விட்டேன் உனக்காகத்தான் செய்தேன் உணாத சொன்னான் ரபே தவறுக்கான எல்லா வாய்ப்பும் விருந்து அந்த பெண்ணோடு நான் பக்கத்தில் சென்று விட்டேன் தவறுக்கு நெருங்கிவிட்டேன் அல்லாகுவை பயந்து கொள் என்று அந்த பெண்மணி சொன்னால் நான் உடனே எழுந்து வந்து விட்டேன் அடைத்த பாறை அகழ்கிறது ரப்பின் பயம் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்களிடத்திலே நிறைவாக இருந்தது இன்றைக்கு இருக்கிற இளவர்களிடத்தில் ரப்பின் பயம் இருக்கிறதா கூட்டாக அமர் ஆச படம் பார்த்துக் கொண்டிருக்கிற அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது காலேஜிகளிலும் கல்லூரிகளிலும் நல்லதை போதிப்பார்கள் என்று இருந்தால் அந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது அன்புக்குரியவர்களே கூட்டு ஆபாசம் எவ்வளவு கொடுமை நமூதைய தசுநவி நமக்கு முன்னால் உண்டான காலத்துல எப்படி இருந்தாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முதைய தசுநவி ஆட்சி எப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு படகோட்ட போனாராம் என் ஆட்சி எப்படி எங்க ஆட்சி அப்படின்னு படகோட்டி சொன்னா நான் படிக்காத ஆளு உங்க ஆட்சியிலேயும் படகு தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் உங்க வாப்பா ஆட்சிலையும் படகு ஓட்டிட்டு இருந்தேன் அதனால படகு எனக்கு வேலை ஆனா உங்க வாப்பா ஆட்சியில ஓட்டும் ஒரு ஆளு பையோட வந்தாரு பைய வச்சிட்டு போயிட்டாரு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன் உள்ளக்குள்ள பணக்கெட்டுகள் ரெண்டு நாளைக்கு பிறகு வந்தாரு ஓ படகுல தானே போனேன் அதுல பையன் மறந்து வச்சுட்டு போனேனே எங்கேன்னு கேட்டாரு வீட்டுக்கு போய் அழைத்தாரி அப்படியே எடுத்து கொடுத்தேன் என் நம்பிக்கையை பார்த்து உள்ளிருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து கொடுத்தார் நான் வாங்க மறுத்து விட்டு இது உன் தரப்பனாவின் ஆட்சியில் நடந்தது ஆனா மஹமூத் உங்க ஆட்சியில் நான் நினைச்சு பார்க்கறேன் என்னை விட கிருக்கேன் உலகத்தில் எவனுமே இல்லைன்னு நினைச்சு பார்க்கறேன் ஒரு பொய் சொல்லி இருந்தால் நான் லட்சாதிபதி பணமா பார்க்கவே இல்லை படகா ஓட்டவே இல்லை உன்னை பார்க்கவே இல்லை ஒரு பொய் சொல்லி இருந்தால் லட்சாதிபதி சொல்லிவிட்ட அந்த படகோட்டி சொன்னால் மஹமூத் உன் தகப்பனின் ஆட்சியில் எண்ணத்தில் ஒரு சிறு தவறு கூட எண்ணத்தில் வந்ததில்லை உன் ஆட்சியில் எண்ணம் முழுக்க தவறை தவிர வேறு எதுவும் நம்முடைய முன்னோர்கள் முப்பது வருஷம் முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி தவறுக்கான எண்ணங்கள் குறைந்திருந்தது ஏழு வயது பிள்ளை ஆறு வயது பிள்ளையை கற்பழிக்கிற உலகத்தில் நடந்திருக்கிறதா அன்புக்குரிய இளவர்களே யோசிக்க வேண்டும் அல்ல அச்சமும் அல்லாகவின் மீதான நம்பிக்கை இருந்தது இன்னைக்கு அதுவும் குறைஞ்சிட்டே வருது இளைஞர்களிடத்தில் அல்லாஹரின் மீது நம்பிக்கை வைக்கிற பண்பு குறைத்து விடுகிறது எவ்வளவு நம்பிக்கை நம்முடைய சான்றோர்கள் அப்துல் மஸ்பூத் அலி அல்லா அப்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகிறார்கள் அப்துல்ல மஸ்கூத் அலி அல்லாவை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் நோய் விசாரிக்க போனோம்ன ரொம்ப கவலையில படுத்திருக்கிறாங்க அப்துல்ல மஸ்பூத் அலி அல்லா முப்தலா ஒன்னே உஸ்மான் அலி அல்லாத்தலா கேட்டாங்களா என்ன முறையிடுகிறேன் முணங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே என்ன எதை பற்றி முறையிடுகிறீன் என்னுடைய பாவங்களை பற்றி முறையிட்டுக் கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் விடத்திலே என் பாவங்களை மன்னித்துவிடு என்னை பேசிக்கிட்டே இருக்கும்போது உஸ்மான் அலி கேட்டாங்களா நீ என்ன ஆசைப்படுகிறார் சொன்னார்களாம் நான் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை ஆசைப்படுகிறேன் அந்த நான் நிர்வாகிகள் இருக்கிறேன் போகிறேன் மூணு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற உனக்கு ஏதாவது உதவி செய்யுமா மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒன்றாக இறைவன் மீது ஆணையாக அறவே வேண்டாம் காரணம் நானும் என் பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் இரவிலே வாக்குயா ஓதாமல் உறங்குவதில்லை பெருமன சலல்லா வலிபல்லம் சொன்னதும் உண்மை நாங்கள் நடந்ததும் உண்மை எந்த வீட்டில் வாக்குயா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று ரசூல் சொன்னார்கள் நாங்கள் நம்பி இருக்கிறோம் எதுவுமே எனக்கு வேணாம் இறக்கிறார்கள் மூன்று பெண் பிள்ளைகளையும் மதினாவிலேயே ஆக உயர்ந்தவர்கள் திருமணம் முடித்து சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் உஸ்மான் அறிவிக்கிறார் அப்ப எவ்வளவு நம்பிக்கை ரசூலினுடைய சொல்லி மீது கொண்ட நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய இளவல்களிடத்தில் எங்கு போனது அந்த நம்பிக்கை அல்லா ரசூலினுடைய சொல்லின் மீது நம்பிக்கை வந்ததாங்கசீப் பாதுஷா அவருடைய வரலாற்றை எழுதுகிற போது சிற்றரசர் டெல்லியை ஒரு சிற்றரசரின் கையிலே கொடுக்கிறார் தகப்பனார் மௌத்தா பேட்டார் பதிமூணு பையன் பதிமூணு வயசு பையனுக்கு ஆட்சியை கொடுக்கிறார் அவுரங்கசீப் ஒரு சிறு இடத்தை ஆடுகிற பொறுப்பை கொடுக்கிற இப்ப எல்லாரும் ஆட்சி மனை தெரிவிக்கிறார்கள் வயசு பையனுக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறீங்க அவுரங்கசீப் சொன்னார் ஒரு புத்திசன் எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் பாருங்கள் அழைத்து சென்ற அந்த பதிமூணு வயசு பையனை தூக்கி ஒரு கிணறு நீச்சு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாதுன்னு அந்த பையன் அப்படியே தூக்கி கிணத்துக்குள்ள காட்டுற கையை விட போறேன்ல கைய விட நீ சாக போற அந்த பைய சிரிக்கிறான் சிரிக்கிறாய இறக்க போகிறாய் கையை விட போகிறேன் ஏன் சிரிக்கிறாயன் என்ன என்ன சாகடித்தா விடுவர் இந்த நாட்டேரங்க மன்னரே நாளையே நாளே உங்கள் கையில் இருக்கிறது நாட்டில் இருக்கிற எல்லோரையும் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிற நீங்கள் என்ன என்ன கொலையா செய்து விடுவீர்கள் எனக்கு கவலை இல்லை தூக்கி விட்டுட்டு அவுரங்கசீப் அழுதாராம் என் கையையும் என் ரப்பல்லிடத்திலே கொடுத்து விட்டான் என் கையையும் ரப்பிடத்திலே கொடுத்து விட்டான் நான் ஏன் பஞ்சத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் கஷ்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என் கை என் ரப்போடு சேர்ந்து விட்டால் அத்தனையும் அவனிடத்தில் இருக்கிற அவன் பார்த்துக் கொள்வானே நம்பிக்கை இன்னைக்கு இளவர்கள்ட்ட இல்லை முப்பது வயசு கல்யாணம் முடிக்கலன்னா என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகல தனிக்க முடிப்பை தாண்டிய இடவர்கள் இன்னமும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள் எப்ப நீ சொந்த காலில் நிக்கிறது இதுவரைக்கும் வாடகை கால நின்றுட்டு இருக்கிற இல்லையா நம்புகிற பண்பு குறைந்து போனது அதனால சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணுங்க சொல்ல வல்ல அதே நேரத்திலே அந்த பரும வயதை அடைகிற போது குழந்தை வளர்ப்பு ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது குழந்தை வளர்ப்பு ஒரு சாதனையாக இருக்கிறது பார்ப்பது ஒரு சாதனையாக இருக்கிறது இதை எல்லாம் கொண்டு வர வேண்டுமானால் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி இல்லையா ரப்பு தான் கொடுக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லாம் ரப்பை நம்பித்தான் நடக்கிறது தவிர நம்மை நம்பி எதுகுமே இல்லை எதுகுமே இல்லை சொல்லுகிறான் திருமணம் ஆக்குகிறார் பணக்காரன் ஆக்கு ஆலமிக்கு அபிவிருத்தி செய்கிறார் இந்த நம்பிக்கை இளவல்களுக்கு வந்ததா அதுவும் குறிப்பா படிச்ச ஆளுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது இல்ல நான் என்ன கொஞ்சம் பிஜி பண்ணிக்கிறேன் அமெரிக்காவில போய் என்பேன் அப்புறம் லண்டன்ல போய் எம்பிஏ முடிச்சுக்கிறேன் மீது கொண்ட நம்பிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது அதை அதிகப்படுத்த வேண்டும் அஞ்சாவதாக நம்முடைய சான்றோர்களிடத்தில் மிக முக்கியமான தன்மைகளில் ஒன்று பேணுதல் இன்றைய இளவல்களுக்கு பேணுதல்னு என்னன்றே தெரியல அப்படி ஒரு தமிழ் வேடையை கேட்டதில்லைன்னு ஒரு பயன் சொன்னா இல்லை ஒரு வார்த்தையா இதுவரைக்கும் நம்ம கேட்டதே இல்லையே நல்லா அன்புக்குரியவர்களே இந்த பேணுதல் நம்முடைய முன்னோர்களிடத்திலே நிறைவாக இருந்தது எதையுமே ஒரு முறையோடு செய்கிற பேணுதல் தன்மை இன்றைக்கு அதுவும் இளவல்களிடத்தில் காணாமல் போனது எப்படியோ வாழ்ந்தால் போதும் இந்த மிருகங்கள் கூட வாழாத வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் பேணுதல் அகவே இல்லாமல் போன அபுபக்கர் அலிகல்லா புத்தடா ஒரு நண்பர் இருந்த எப்பொழுதும் அந்த நண்பர் அபக்கரளி இல்லாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு ரவி இல்ல சாப்பிடுவாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க வாங்கலன்னு கேட்பாங்க அவர் சொல்லுவார் அவபக்கரளி இல்ல சாப்பிட்டுக் கொள்வார்கள் ஒரு நாள் அவுபக்கரளி இல்லாவுதல கேட்காமலே சாப்பிட்டாங்க சாப்பிட்டதற்கு பிறகுதான் அவர் இடத்துல கேட்டார்கள் நீ எப்படி சம்பாதிச்ச ஒருத்தருக்கு மந்திரிச்சு விட்டேன் அதுல கொடுத்த காசு அப்படின்னு சொன்ன உடனே வாய்கு க ஜனாதிபதி பையனுக்கு போறதுக்கு ஆடு இல்லை கிழிந்து போயிருக்கு ஹசான்ஜி பொருளாளருக்கு கடிதம் கொடுக்கிறாங்க அடுத்த மாச சப்பளத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க பையனுக்கு நான் கீழாடை வாங்கி தர வேண்டும் மகனுக்கு வாங்கி தரணும் இப்போ ஹசார்ஜி கடிதம் எழுதுனாராம் அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுங்க நான் அனுப்பிச்சு விடுவேன் உமரவில்லை அடுத்த மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேங்கிறதுக்கு உத்தரவாதம் எனக்கு ஒன்றுமே வானா நீ கிழிஞ்சிட்ட அவசர பார்ப்பாங்க என்று நாட்டின் ஜனாதிபதி சொன்ன வரலாறுகள் எவ்வளோ பேணுதலாக வாழ்ந்துருக்கவர்கள் மீதுகாம் ரணியம் பாகுந்தன புகாரின் பதிவான வரலாறு வருகிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் ஏழைகள் இந்த யூதர்களை வெற்றி கொண்டதற்கு பிறகு எல்லாம் நச்சாதிபதிகள் அப்படி நிலைமை மாறுது அத்துணை வேர்களும் சகாபாக்களில் எப்பொழுது பணக்காரராக மாறுகிறார்கள் இது ஆறுக்கு பிறகுதான் பணக்காரர்களாக ஏராளமான தோட்டம் ஏராளமான சொத்துக்கள் ஹைபருக்கு பிறகு இவர்களுக்கு வருகிறது ஏழையா எந்தவொங்க பணக்காரனாக மாறுறா வெறும் பணம் வரப்போகுது இப்ப மிதுகம் ரலியல்லாவுத்தட ரசூலினுடைய கடிவாளத்தை பிடிச்சபடி ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரசூலின் கடிவாளத்தை பிடித்து ரசூலை நோக்கி வருகிற அம்பு திசை மாறி மிதுகம் ரலியல்லாவினுடைய நெஞ்சில் பாய்ந்து சகீரகம் சொல்றாங்க சொர்க்கவாசி ரசூலின் ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்தவர் சொர்க்கவாசிவர் சொர்க்கவாசிவர் பெருமான கண்களின் கண்ணி என்ன நாயகம் அழுகிறீர்கள் இந்த கனிமற்பொருளை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதிலிருந்து ஒரு ஆடையை எடுத்து இவர் அணிந்திருக்கிறார் இந்த ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள் பெருமனார் செலவா பரிக நரக நெருப்பு எருகிறதுமான் அதை பிரிப்பதற்கு முன்னால் எடுத்து அணிந்து கொண்டார் ஒரு சாமி செருப்பு வளர்த்துக்கிட்டு ஓர் பெறுற சிராப்பு ஹரிசர் வரும்போதே ரெண்டு செருப்பு வார் நாயகனே போர்க்கிடத்திலிருந்து செருப்பு வார் கிடைச்சி என் செருப்புக்கு போட்டுக்கள் நான் எடுத்துட்டு வந்தேன் நாயகனே பெருமனார் சொன்னார்கள் இது செருப்பின் வாரல்ல நரகத்தின் வார் அப்படி திருப்பிட்ட அந்த பேடுது இன்னைக்கு பள்ளிவாசல் கடையை ஜம்முன்னு பகடி விட்டுக்கிறான் நகூத் பில்லா இல்லையா பள்ளிவாசலுக்கு கொடுக்கறது ஆயிரம் ரூபா வாடகை ஆனா அந்த கடையை உள் வாடகைக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு இப்படி செய்தவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை தொட்டு ஒருவர் உருப்பார் ஒருவர் அழித்துவிடும் பொருள் அழித்துவிடும் அந்த பொருளுக்கு நான் சொல்லவில்லை பெருமன சொல்லுகிறார்கள் விளையாடுவதற்கு சமம் ஆனா இன்னைக்கு நம்முடைய சான்றோர் இன்றைக்கு வேண்டுமா இல்லையா இஸ்லாத்தை பற்றி குறை சொன்னால் அதற்கான பதிலை தெரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுகிற அந்த ஆற்றல் குறைத்து வருகிற எல்லாம் அந்த பூச்சாண்டி பயத்தை காட்டி காட்டி காட்டி காட்டி சோர் ஊட்டி ராத்திரி ஒரு மணிக்கு ஒண்ணுக்கு போலதான் தான் பொண்டாட்டி எழுப்புறான் ஆமா போயிட்டு வந்துடலான் ஒரு மாறியாவது கருப்பை போறமா தெரியுது அதனால கூடவா எல்லா பார்க்குற இளைஞர்களுக்கு அந்த பயமும் போனது அந்த சுஜாத்தும் போனது ஏழாவது உபகாரத்தை மதிக்கும் பண்பு நம்முடைய முன்னோர்கள்ட்டா உபகாரத்தை மதிப்பாங்க அண்ணன் தம்பியை மதிக்கிறது சொந்தங்களை மதிக்கிறது உபகாரத்தை மதிக்கிறது நிரந்தரமாக்கு கேட்ட உபகாரத்தை மதித்த இன்னைக்கு இருக்கிற இளவல்களுக்கு எவ்வளவுதான் உபகாரம் செய்தாலும் இவர் எண்ணத்தை கிளிப்பினர் பெற்ற தகப்படை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் என்ன எனக்கு செஞ்சாரு எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கா செய்யறாரு அம்பளை பிள்ளைக்கு இப்ப ஒண்ணுமே செய்யல இந்த வாப்பா இல்லையா படிக்க வைப்பதற்காக எழுதுந்தான் டீ கடை வச்சுக்கிட்டு பையனை இன்ஜினியர் ஆக்கியிருக்கிற டீக்கடை வச்சுக்கிட்டு பையனை இன்ஜினியர் என் வாப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பிடிக்காது கொண்டு போய் கடைசியில அந்த பையனை கொண்டு போய் காட்டினா பதினாலு மணி நேரம் டீக்கடையில எப்பயுமே யாரும் உட்காந்துருக்கமாறாரு காலையில நாலு மணிக்கு கடையை தொடர்ந்தா ரெண்டு வரைக்கு நிற்கிறான் தீயாற்றுகிறார் மீண்டும் ஒரு மணி நேரம் சாப்பிட அவருக்கு பிறகு நிற்கிறார் இரவு வரை நிற்கிறார் இதெல்லாம் எதுக்கு அவ்வளவு தூரம் நின்று நின்று நின்று இப்படிதான் உன்னை படிக்க வைத்திருக்கிறார் அவர் நின்றதால் நீ படித்தாய் அப்புறம் தான் வாப்பா அப்பாண்டா என்னன்னு புரியுது புரியவர்களை இலவர்கள் உபகாரத்தை யோசிக்க வேண்டும் அடுத்து கொடை இந்த கொடுத்து வாழுதல் அதுவும் குறைஞ்சிட்டே வருது நம்முடைய சான்றோர்களிடத்தில் கொடுக்கும் பண்பு இருந்துச்சு தான் சிக்கனமா இருந்து பிறருக்கு கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையில ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க ஆனா அவர்கள் பிறருக்கு கொடுப்பார்கள் செத்தும் கொடை கொடுத்த சீதக்காரியினுடைய வரலாறு நீங்க படிக்கணும் அது புக்கா வந்துருச்சு ரொம்ப அழகான வரல ரெண்டு பேர் சிக்கி மிக்கி அந்த காலத்துல கல்ல வச்சு உரைச்சி தான் மூட்டணும் ஒரு மெழுகுவத்தியை மூட்டியாச்சு அடுத்து திரும்பி உரைச்சுறாங்க ரெண்டு பேர் பள்ளி வாசல் டோனே செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க பள்ளி வாசலுக்கு போய் அவர்ட்ட கேட்டால் ஏதாவது கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு போனால் சிக்கிமுக்கு கல்லில் உரசி ஒரு மெழுகு பத்தி மீண்டும் சிக்கிமுழுக்கு கல்லு உரசி என்னொரு மெழுகு பத்தி எடுத்து பார்த்தும் போது உள்ளேருந்து சவுண்டு போட்டாலாம் சீதக்காது கல்லு தேஞ்சு போயிடும்னா ஏண்டா உரசரிங்க வந்த ஆளுங்க யோசிச்சாங்க கல்லே தேஞ்சு போயிடுங்கிறாரு பேர் எண்ணத்தை கொடுக்க போறாரு இல்லையா உரசி கல்ல உரைச்சிருந்தே தேஞ்சு போயிடும் இவர் போய் எண்ணத்தை போறாரு சரி வந்தது வந்துட்டேன் ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாச்சல் கட்ட போகிறோம் ஏதாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சீதக்காத்தியத்தை கேட்க அவங்க அன்றைக்கி இரநூறுவா இருந்தால் பள்ளிவாசை கட்டிடலாம் ஒரு பேப்பரை எடுத்து ஆயரருவா போட்டு கொடுத்தாரான் ஆயிரரூவா அவங்க கல் தேடிச்சுன்னா ஆனால் ஆயிரரூவா எடுத்து கொடுக்குறாருன்னு அப்படி ஆச்சரியமாக பார்த்துருக்குறான் ஆச்சரியமாக பார்த்தோன்னு சீதக்காதி நினைச்சாங்கன்னா பத்தனை போல தெரியுது அதனால தான் ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பேப்பரை வாங்கி என்னோட சைக்கிள் சேர்த்து கொண்டு கொடுத்தாரு பத்தாயிரம் இங்கே வந்தாங்க கேட்டாங்களாம் கல்லே தெரிஞ்சு விடணும்னு சொன்னீங்களே ஆனால் பத்தாயிரம் கொடுத்துருக்குறீங்க சீதக்காரி சொன்ன ஏற்கனவே கல்லை உரைச்சி ஒரு மெழுகுபத்தி ஏற்றியாச்சு அந்த மெழுகுபத்தியிலிருந்து ஆயிரம் மெழுகுபத்திகளை ஏற்றலாம் தேவையில்லாமல் ஏன் அதை உரச என் சொந்த வாழ்க்கையில் நான் சிக்கனமாக இருக்கிறேன் எனவே சமூகத்திற்கு என்னால் அள்ளி கொடுக்க முடிகிறது இதான் நம்முடைய முன்னோகம் தன் சொந்த வாழ்க்கையில் சிக்கனமாக இருந்தார்கள் சமூகத்திற்கு அள்ளி கொடுத்தார்கள் இன்றைய இளவர்களிடத்தில் சொந்த வாழ்க்கையில் சிக்கனம் இல்லை எந்த இளவல் சிக்கனமா இருக்கிறான் சொந்த வாழ்க்கையை விரிவாக்கிக் கொண்ட காரணத்தினால் இந்த சமூகத்தை கவனிக்க அவனால் முடிஞ்சவில்லை அது மெயின் ஐடி துறையில் இருக்கிறார்கள் தன்னுடைய அந்த இல்லையா வாழ்க்கையே விசாதமாக்கி கொண்டதால் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கே பத்தல்ல அதனோட சேர்ந்து ஒரு கார்டு வேற கையில வச்சிருக்கிறதுனால உரசி உரசி உரசி உரசி உரசி பத்தல்ல பிறகு இங்கே சமூகத்தை கவனிப்பது ஆனா நம்முடைய முன்னோர்கள் அண்ணிக்கொடுத்த முன்னோர்களை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் ஒன்பதாவதாக சப நம்முடைய சார்ந்தோர்களிடத்தில் மன்னிக்கும் மனம் அதிகமாக இருந்தது விட்டுக் மனம் மன்னிக்கும் மனம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு இருக்கிற இளவல்கள்ட விட்டுக் கொடுக்கும் தன்மை இல்லை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்க சொன்ன காலம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை வெளியே போகாதரா புடி திட்டுருவான் வெளியே போயிடாதரா புரிய திட்டுருவான் அப்போ சுயநலத்தை கற்றுக் கொடுத்தே இல்லையா அப்ப வளர்ப்பே தவறாக இருக்கிறது எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும் மன்னித்து வாழ வேண்டும் மதித்து வாழ வேண்டும் உரிமை இருக்குவதற்கு வாழை ஓங்கி இருக்கிறார் திருப்பி விட்டாங்க ரசூவாழ்வு இருக்கு எடுத்து ஒரே விட்டு ரசூலுக்கு முன்னாடி யாரும் சண்டைப்பட முடியாது வெட்டிடலாம் ரசூல் இல்லா சிவரில் திருப்பிட்டாங்க ரசூல் உள்ள நெஞ்சில கை வச்சு எதிரியை நெஞ்சில கை வச்சு எல்லாம் என்ன உதாரணம் எல்லாம் இவரை மன்னித்து விடு மேல வாழ்றதுக்கு வெற்றதுக்கு இவரை மன்னித்து விடு இவரின் மீது இறக்கப்படு தெரியாமல் செய்து விட்டார் இவரின் இதயத்திற்கு ஹிதாயத்தை கொடு பெரும நான் நபிகள் வரலாறுகளை பாருங்கள் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாள் வரை ஒருவரை ஒருவர் மதித்தார்கள் அண்ணன் எனக்கு அத்த மாதிரி அண்ணன் இல்லைன்னு சொன்னாக்கா என்னால் ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது இல்லையா என் தம்பி தம்பி உடையான் பத்தாவதாக முன்னோர்களிடத்திலே சான்றோர்களிடத்திலே சப்பக்கத்திருந்தது அன்பு நிறைந்திருந்தது இன்றைக்கு உள்ளம் முழுக்க குரோதம் நிறைந்திருக்கிறது இளவர்களிடத்தில் நிறைய விரோதங்கள் குரோதங்கள் கொலை செய்ய செல்லுகிற மகன் கொலை செய்ய செல்லுகிற மகன் அன்பின் அன்பு வற்றி போய்விட்டு அன்பின் பக்சம் இன்றைய இளவல்களிடத்தில் பாசத்தை பகிர்ந்து கொள்ள தெரியவில்லை அந்த அன்பை பகிர்கிற அந்த பயிற்சி இன்றைக்கு இளவர்களிடத்தில் இல்லை காரணம் சேர்ந்து வாழுகிற பழக்கம் குறைந்து வருகிற காரணத்தினால் அன்பின் பரிமாற்றம் இல்லாமல் போனது இதையெல்லாம் உருவாக்க வேண்டும் வந்தாகிற புலாளின் கபுள் செய்துவான் அன்பிற்குரியவர்களே இதை தூங்கும் போது சில பேருக்கு பதட்டமான கனவு ஒரு வித்தியாசமான கனவுகள் அப்ப என்ன துவா சேரணும் அப்படின்னு சொன்னா எழுந்து இந்த துவாவை செஞ்சுட்டு மூன்று முறை இடது பக்கம் துப்பி விட்டு திரும்பிப்படுத்துகிறோம் من من شر شر عباده عباده இத சொல்லு கெட்ட கனவுகள் வராது கனவால் ஏற்படுகிற திடுக்கங்களும் பதட்டங்களும் ஏற்படாது பெருமனி அழகான துவாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நடக்கிற கோஃபிக்கு அல்லாஹா நமக்கு அசிவாக்கி தருவானாக அலக